जननी सर्वमंगला, नित्यं ீ மாந்தே கஜரீஸூயம் விபுர்வேதப்பாரை சேவசிபிரமூரீஸ்ீதா மூதேஷிகேந்திரம் டைபாய் சூத்திருத்த முனீந்திரம் ஷீஷங்கம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமச்சிந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தமான மாதே மேவ்ச்ச சாா லமே மேவியம் மேவே சுவம் மமதேவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியோப்போம पुराणानां आलयं करुणालयं नमामि, भगवत्पादं। नमामि भगवत्पादं। शंकरं लोकशंकरं மதிபுராலாலம் ஆமோதம் நாற்பத்திரெண்டாவது ஆனோ மிதாவகிர்ஜ்வாஜேனே அருணேனோனூர் ஆமா तन्नाशे स्वकंठाभरणं यथा ஆச்சாரியர் ஆத்மாவுடைய லக்ஷணங்கள் எல்லாம் உபதேசம் செய்த பிறகு இந்த ஆத்மாவை தியானம் பண்ண வேண்டும் என்று உபதேசித்தார் அப்படி தியானம் பண்ணினா அந்த இது ஸ்பஷ்டமாக அந்த விபரீத பாவனை நீங்கி ஆத்ம தத்துவம் தெளிவாக விளங்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பூர்த்தி பண்ணினார் இப்ப கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் ஆத்மாங்கிறது அடையப்படுற வஸ்து அல்ல ஆத்மாங்கிறது எப்பவும் இருக்கிற வஸ்து சித்த வஸ்து ஆத்மா தூ சததம் பிராப்தஹா அப்பிராப்தவது அவித்தையா அறியாமையினால் அடையப்படாதது போல இருக்கு ஆக படிக்கிறதுனாலேயோ தியானம் பண்ணுறதுனாலேயோ நம்ம ஒன்றும் இரு படிக்கிறதுனால ஆத்மஸ்வரூபத்தை பற்றி புரிஞ்சுக்கிறோம் என்னை பற்றி எனக்கு சரியாக தெரியலை அதனால் என்னன்னா நான் இருக்கேனா இல்லையாங்கிறது எனக்கு சந்தேகம் கிடையாது நான் என்னவா இருக்கேங்கிறது தான் எனக்கு சந்தேகம் சாஸ்திரம் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டால் எனக்கு புரியறதில்லை முதல்ல ஆனால் திரும்ப தீவிர முமூஷத்துவத்தோடு படிக்க படிக்க தீவிர முமுட்சுத்துவம் தீவிர ஜிக்னாசத்துவத்தோடு படிக்க படிக்க மோக்ம் அடையணுங்கிற ஆசையோடு உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற பேர் ஆர்வத்தோடு விருப்பத்தோடு படிக்க படிக்க என்னுடைய உண்மைஸ்வரூபம் எனக்கு தெரிகிறது ஆக இந்த உண்மைஸ்வரூபம் என்னதுன்னா நித்திய பிராப்தா அகம் நித்திய பிராப்தா ஏதோ நான் இதுவரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்தது இப்ப தெரிஞ்சேன் அது சொல்லலாம் இதுவரைக்கும் நான் அடையாம இருந்தேன் இப்ப நான் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஞானத்தை வேணா அடைஞ்சேன்னு சொல்லலாமே தவிர ஆத்மாவை அடைஞ்சேன்னு சொல்ல முடியாது ஆத்மாவை அடையலை ஆத்ம ஞானத்தை பெற்றேன் ஞானஸ்வரூபமாகவே ஆத்மா இருக்குங்கிற ஞானத்தை பெற்றேன் அறிவு வடிவாகவே ஆத்மா இருக்கிறது என்கின்ற அறிவை சாஸ்திரத்தின் மூலம் தெரிந்து கொண்டேன் ஆக என்னால் என்னென்ன ஸ்வகண்டா பரணம் எதா உதாரணம் சொன்னார் தன்னுடைய கழுத்தில் இருக்கிற நகையை தானே த கழுத்தில் இருந்தாலும் கூட இல்லாததாக நினைத்து திரும்ப எப்படி கிடைச்சதாக தோன்றுகிறதோ அப்படி நேற்றுக்கு இதெல்லாம் விளக்கி சொல்லிவிட்டேன் நான் அதை போல ஆக ஸ்வகண்டா பரணம் தன்னாசே பிராப்தவது பாதி அஜ்ஞானம் போச்சுன்னா அடையப்பட்டது போல தோன்றுகிறது இங்க அறியாமை நீங்கியதை தவிர ஒன்றும் புதிதாக அடையப்படவில்லை அறியாமை எதனால் நீங்கியது அறிவை பெற்றதால் அறியாமை நீங்கியது ஆத்மா அறிவு சொன்னேன் ஆத்மா அறிவுனா ஸ்வரூப ஜ்யானம் ஸ்வரூப ஜ்யானத்தை பத்தின விற்பிஞானம் விறத்தி ஜானந்தான் சாஸ்திரத்தினால உண்டாகிறதே தவிர ஸ்வரூப ஜானமும் சாஸ்திரத்தினால உண்டு பண்ணப்படுறது இல்லை ஆக இப்படி ஆத்மா நித்திய சித்த இந்த ஸ்லோகத்திலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் அதான் கருத்து ஆக ஆத்மா சாத்தியமானு நினைக்காத தியானத்தினால அடைஞ்சேன் வேதாந்தம் படிச்சு நான் ஆத்மாவை சம்பாதிச்சேன் வேதாந்தம் படிச்சு சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணி நான் ஆத்மாவை சம்பாதித்தேன் அப்படின்னு நினைக்காது ஆத்மா வேதாந்தம் படிக்கிற போதும் இருக்குது வேதாந்தம் படித்த பிறகும் இருக்குது படித்து புரியலேன்னாலும் இருக்குது படித்து புரிஞ்சின்றாலும் இருக்கு ஆத்மா வருவதும் இல்லை ஆத்மா போகிறதும் இல்லை படித்ததுனால எப்பவும் இருக்கிற வஸ்து தெரிஞ்சது அதனால தான் சொன்னோம் ஆச்சரியவத் பஷதி கவனிக்கல அத என்ன சரியா கவனிக்கல இப்ப நான் கவனித்து புரிந்து அடுத்த ஸ்லோகம் படிக்கிறோம் Krita jivata, जीवता। जीवस्यतात्रिके रूपे, जीवस्यतात्रिके रूपे। तस्मिन्द्रिष्टे निवर्तते, ீவீா தா जीवता, தூபே திருஷ்டே நிவர்த்தே ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ற வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி வேத பூர்வம் இருக்கு வேதபூர்வம் எல்லாம் என்ன சொல்லுகிறது நீ தேகம் இல்லை ஆனா தேகத்துக்கு வேறாக ஒரு பரிச்சின்னான ஆத்மாவாக இருக்கிறாய் அப்படின்னு வேத பூர்வ பாகத்தில் இருக்கு கர்ம காண்டே புரோக்தோபி கர்ம காண்டேன அப்படின்னு அபரோக்ஷானுபூதியில் படித்தோம் புரோக்தோபி கர்மகாண்டேன நீங்கள் அந்த ஸ்லோகம் இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும் புரோக்தோப்பி நாற்பதா ஸ்லோகமும் இன்னும் வந்துது அபரோக்ஷானுபூதியில் கர்மகாண்டேன தேகவெத்திரத்துவத்துக்கு உதாரணமாக எடுத்துண்டத ஆத்மா தேக வத்திரிக்தா ஆத்மா தேகத்துக்கு வேறானதுங்கிறதுக்கு உதாரணம் எடுத்துட்டாரே தவிர அதை பிரம்மன் சாதிக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்துக்கல ஆத்மா தேகம் இல்லை எத்தனா ஸ்லோகம் முப்பத்தி எட்டு நம்ம புஸ்தகத்தில் முப்பத்தெட்டு அப்படி சொல்லிக்கணும் ஏன்னா புஸ்தகம் செலதெல்லாம் மாறுறது அதனால ஆஹா உடலுக்கு வேறாக ஆத்மா இருக்குது ஆனால் எல்லா ஆத்மாவும் தனித்தனியாக இருக்குது இந்த ஜீவாத்மா வேற உங்கள் நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஜீவாத்மா எறும்புக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்குது யானைக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்குது புலிக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்குது அந்த ஜீவாத்மா அந்த சரீரத்தை உடையதாக இருக்குது இப்போ இது எல்லாேருக்கும் சுலபமாகவும் கொஞ்சம் புரியுறது இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியறது அது உடம்பு ஆத்மா இல்லை உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குது தனித்தனி ஆத்மா இருக்குது இது கர்மகாண்ட பாடம் நம்ம பாடம் இல்லைது தனித்தனி ஆத்மா இருக்குது இந்த தனித்தனி ஆத்மாவோட தன்மை என்ன அது பெரிய விசாரங்கள்லாம் சாஸ்திரத்தில் பண்ணப்பட்டிருக்கு பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களில் இந்த ஆத்மா அனுரூபமா அப்படின்னு எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு ஆத்மா அணுகும் அதுக்கு சில பிரமாணங்கள் எல்லாம் சொல்லி சொல்லுகிறார்கள் ஆக இந்த ஜீவாத்மாங்கிறது தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதனால என்ன பண்ணணும் ஜீவாத்மா அனந்தம் ஜீவாத்மாக்கள் ஜீவர்கள் அனந்த கோட்டி நாமமும் அவனுக்கு பிராக்ஞனாமேன்னு வரும் கைவல்லிய நவநீயத்தில் ஆக அனந்த கோட்டி ஜீவர்கள் கணக்கே போட முடியாது எத்தனை ஜீவர்கள் இருக்காங்கன்னு எத்தனை சரீரம் இருக்குன்னு தெரியுமோ ஆகையினால அனந்த கோட்டி ஜீவர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்தூல சரீரம் அப்புறம் சூக்ம சரீரம் சூக்மசரீரத்துக்குள்ள ஜீவன் இருக்கு சூக்ம சரீரத்துக்குள்ள காரண சரீரம் அடக்கம் ஆக ஜீவன் காரண சரீரத்தையும் சூக்ம சரீரத்தையும் ீரத்தையும் உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது கர்மகாண்ட பாடம் ஆனா இங்க என்ன சொல்லுகிறது வேதாந்தத்தில் அத்வைத கிரமத்தில் விளக்கக்கூடிய விளக்கப்படி சொல்லும் பொழுது ஜீவாத்மா அனந்தம் இல்லை ஜீவாத்மா அனந்தமா இருந்தாலும் கற்பிதம் அது உண்மையிலேயே பிரம்மன் தான் இருக்கு பிரம்மன்ல அனந்த ஜீவர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜீவாத்மாவுக்கு இருப்பு கிடையாது பிரம்மனை தவிர ஜீவனுக்கு இருப்பு கிடையாது அதான் இந்த ஸ்லோகம் சொல்றது பாருங்க பிரம்மணி ஜீவதா பிராந்தியா கிருதா பிரம்மனிடத்தில் ஜீவத்தன்மை அறியாமையினால் பிராந்தியினால் கற்பிக்கப்பட்டது பிராந்தினு அஜ்ஞானம்னு அர்த்தம் அறியாமை ஆக இருக்கிறது ஒரு வஸ்து தான் நம்ம என்னென்ன சொன்னிருக்கோம் பிரம்மன் வேற ஜீவன் வேற பிரம்ம ஏக்கம் பிரம்ம அனந்தாக ஜீவாக ஜீவர்கள் பல பிரம்மம் ஒன்றே அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறோம்னா பலவாறான ஜீவர்கள் ஒன்றாகிய பிரத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது அக ஜீவதா பிரம்மணி ஜீவதா பிராந்தியா கிருதா அகம் ஜீவோஸ்மியா அகம் பிரம்மாஸ்மியான்னு கேட்டா அகம் பிரம்மாஸ்மி நான் ஜீவனா இருக்கேங்கிறது கற்பனை எப்படி உடம்பு நான் நினைக்கிறது கற்பனையோ அப்படி ஜீவன் நான் நினைக்கிறதும் கற்பனை கர்ம காண்டத்தினால் உண்டு பண்ணப்பட்ட ஜானம் இது கர்மகாண்டத்தினால ஏற்படுத்தப்பட்ட ஜானம் என்னது நீ தேகம் இல்லை நீ ஜீவன் நீ ஈஸ்வரனுக்கு தாசன் நீ ஈஸ்வரன் சொன்ன கர்மாவை ஒழுங்காக பண்ணணும் பண்ணினால் ஈஸ்வரன் உனக்கு அனுகிரகம் பண்ணி மோட்சம் கொடுப்பார் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த பாடம் கஷ்டமே இல்லை இது தான் துவைத்த மதம்னு பேர் அத்வைத மதம் என்னதுன்னா இப்ப நம்ம படிக்கிறது தான் அத்வைத மதம் அப்படி இல்லை பிரம்மன் வந்து தனியாக ஜீவனை விட்டு பிரிஞ்சு இல்லை ஜீவன் பிரம்மன்ல கற்பித்தமா இருக்கு அது உதாரணம் சொல்றார் ஸ்தானவ் புருஷவத்து கட்டையில மனிதனை கற்பிப்பது போல பிரம்மத்தில் ஜீவத்தன்மை கற்பிக்கப்பட்டிருக்கிறது அது நம்ம சாதாரணமாக அது ரொம்ப சொல்லிக்கிற போது சொன்ன நான் ஒரு அல்ப ஜீவன் நம்முடைய அனுபவம் பிரபலமாக இருக்கிற அனுபவம் என்னது இந்த இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப பிரபலமாக இருக்குது பிரபலம்னா என்ன அர்த்தம் ரொம்ப வலிமை மிக்கதாக பிரக்கரிஷேன பலம் பிரபலம் ரொம்ப பலமாக இருக்கிறது என்னதுன்னா நான் ஒரு தனி ஆள் தனி மனிதன் மனிதன்கிறத வேறு அதுக்கப்புறம் கொஞ்சம் விவேகம் வந்ததுன்னா சாஸ்திரம் வந்து கர்மகாண்டத்தில் சொல்லி கொடுத்ததுன்னா நான் ஜீவன்கிற வந்த எண்ணம் மாத்திரம் ஏற்படுது ஆனால் இங்கே அதுவும் கிடையாதுன்னு சொல்லிவிடுறோம் அந்த ஜீவத்வம் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த அகங்காரம் அகங்காரம் ஜீவன் எல்லாம் ஒன்று அகங்காரம் இந்த ஜீவன் அது இருக்கிற வரைக்கும் சம்சாரம் போகவே போக ஏன்னா நான் அப்படின்னு சொன்னாலே நான் நீங்கள் இல்லை நான் வேறே நீங்கள் எல்லாம் வேறே நான் வேறு அப்படின்னு சொன்னால் நான் அப்பப்போ நானும் கஷ்டப்படுறேன் சுகப்படுறேன் நீங்களும் கஷ்டப்படுகிறீர்கள் சுகப்படுகிறீர்கள் நாம் எல்லாரும் தனித்தனியாக இருக்கிறதும் சத்தியம் நாம் எல்லாரும் தனித்தனியாக ஒருத்தர் சுகப்படுற போது இன்னொருத்தர் துக்கப்படுறார் ஒருத்தர் துக்கப்படுறபோது இன்னொருத்தர் சுகப்படுறார் உலகத்தில் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருந்துகிட்டு இருக்காங்க துக்கத்தை அனுபவிச்சுட்டுருக்கிறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க நியூட்ரலாக இருக்கிறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு இருக்க வேண்டியதான் ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாதுங்கிறார் அதெல்லாம் பிரம அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எல்லோரும் தனித்தனின்னு நினச்சிண்டு நம்ம சுகதுக்கத்துக்கெல்லாம் சத்தியத்துவம் கொடுத்து நம்ம நினச்சி கொண்டிருக்கோம் இந்த அகங்காரம் சத்தியம் கிடையாது இந்த இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை உண்மை அல்ல ஆக இருக்கிறது ஒரே பிரம்மந்தான் இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குது உபனிஷத்துல எல்லாம் இருக்குது எஸ்து சர்வாணி பூத்தானி ஆத்மன்னேவ அனுபசியத்தி சர்வூத்து சாத்மா தத்தோன விஜுகுப்ஸே கஷ்கோகோக்கேகம் அனுப்பையே காண்பவனுக்கு சோகம் எங்கே மோகம் எங்கே வேற வேற என்ன தான் ப்ராப்ளம் அதுதான் இங்க இந்த ஸ்லோகம் சொல்லுது பிரம்மணி ஜீவத்தாந்தியாத்த இருக்கிறது ஒரே வஸ்து அந்த வஸ்தூவில் பிராந்தினால் உண்டு பண்ணப்பட்டது இப்போ அலைகளை நிறைய பார்க்குறோம் சமுத்திரத்தில் கடலில் அலைகளை நிறைய பார்க்குறோம் அலைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறது கரெக்டாக தண்ணீர் தான் இருக்குது தண்ணீர் எத்தனை வஸ்து தண்ணீர் ஒரே பொருள் அலைகள் எத்தனை பல அலையா தண்ணீரா தண்ணீரின்றி அலைக்கு இருப்பே இல்லாததுனால் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இந்த ஜீர்களெல்லாம் அலை மாதிரி பிரம்மன்கிறது ஜலம் மாதிரி ஆக ஏக்கமேவ பிரம்மை அனந்த ஜீவர்கள் கற்பிதம் ஆக இந்த இந்த பிரபலமாக இருக்கிற துவைத புத்தி பிரபலமாக இருக்கிறத மாற்றி அத்வைத்த புத்தி ஆக்கணும் மனசில் திரும்ப திரும்ப சொல்லிக்கணும் அதுதான் தான் ஆக பிரம்மணி ஜீவதா பிராந்தியா கிருதா பிராந்தியினால் செய்யப்பட்டது ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடாது வந்துடுத்து நமக்கு நிம்மதி முக்கியமா நிம்மதியை இழந்தது எதுனாலேங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா நிம்மதியை இழந்தது எதுனாலேன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அப்படியே வச்சுப்போம் நிம்மதியை இழந்தது காரணம் அஜ்யானங்கிறோம் அஜ்ஞானம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா பதில் கிடையாது நமக்கு இல்லை அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் விட போகிறது இல்லைன்னா நான் உனக்கு வகுப்பு நடத்த போதில்லை நீ போய் தனியாக எங்கேயா படிச்சுக்கோ எனக்கு தெரியாது எங்கள் வார்த்தையார் எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கோம் ஆகையினால டாக்டர்கிட்ட போய் வியாதி நீங்கிறதுக்கு வழியை கேட்டு அவர் ஒரு மருந்து கொடுத்தாருன்னு இது இதனால தான் வந்திருக்கேன் அது ஏன் டாக்டர் வந்தது அப்படின்னு கேட்டோன்னு வச்சு கூட இன்னைக்கு சரியான ஆள்கிட்ட நான் மாட்டேன்டேன்னு நினச்சிப்பார் இனி இதை ஏதாவது சாப்பிட்ருப்பேன் அதனால அது ஏன் நான் சாப்பிட்டேன் இப்படி ஏன் வரிசையாக கேட்டுண்டே போனீங்கன்னு வச்சுங்குனேன் சில சமயம் குழந்தைங்க இப்படி தான் கேட்கும் அது ஏன் இப்படியாச்சு அது எதுனால அது ஏன் ஏன் ஏன்னு கேட்டுட்டே போனால் கடைசி ஏனுக்கு ஏதோ ஒரு ஏனுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது பதில் சொல்ல முடியாதுங்கிறப்போ கோபம் வரும் நம்ம என்ன சொல்கிறோம்னா பதில் சொல்ல சிரிச்சுட்டே என்ன சொல்கிறோம் தெரியாது ஏன் வந்ததுன்னு தெரியாது இல்லை அது தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதியே இருக்காது என்ன படு அவ ஒன்றும் பண்ண முடியாது அஜ்ஞானம் ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கு மாத்திரம் பதில் கிடையாது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவை ஞானமே தவிர அக்ஞானம் ஏன் வந்ததுங்கிற கேள்வி கூடாது நான் ஏன் சுவாமி இவ்வளோ உண்மை இத்தனை இவ்வளோ பெரிய உண்மை இருக்கும்போது நான் ஏன் என்னை ஏன் தனியாக நினச்சிக்கிறேன் தனித்தனியான வஸ்துவாக ஏன் நினச்சிக்கிறேன் அப்படின்னா அது அறியாமையினால பாருனா அந்த அறியாமை ஏன் வந்ததுன்னு கேட்டால் எப்படியோ வந்துரு போக்கிடும் அறியாமையை போக்குறதுல தான் நம்ம கவனமே தவிர அறியாமை எப்படி வந்தது ஏன் வந்தது அப்படிங்கிற கேள்வியில நமக்கு தாற்பம் கிடையாது அதுக்கு பதிலும் கிடையாது அதுக்கு பதிலும் கிடையாது அது அனாதி அனாதிகி அந்த ஞானத்தினால அதுக்கு அந்த பிரம்மணி ஜீவதா பிராந்தியா கிருதா பிரம்மத்தனிடத்தில் ஜீவத்தன்மையானது பிராந்தியினால் உண்டு பண்ணப்பட்டது என்ன சொல்றார் தாத்திகே தூபே திருஷ்டே என்ன நிவர்த்தத்தை ஜீவசிய தாத்விகே ரூபே ஜீவசிய தாத்விகே ரூபேனா ஜீவனுடைய உண்மையான தத்துவத்தை உள்ளார்ந்த பொருளை தஸ்மின் தாத்விகே ரூபே பிரம்மணி திருஷ்டே போட்டுக்கணும் தஸ்மின்னா தஸ்மின் பிரம்மணி தஸ்மின்ங்கிறதே பிரம்மணியை குறிக்கிறது தாத்விகே ரூபே பிரம்மணி திருஷ்டே தாத்விக ரூபமான பிரம்மனை அறிந்த மாத்திரத்தில் நிவர்த்தத்தை நிவர்த்தத்தைன்னு சொன்ன என் அர்த்தம் நீங்குகிறது என்ன நீங்குகிறது இண்டிவிஜுவாலிட்டி போயிடுறது ஏன் இண்டிவிஜுவாலிட்டியாக போகிறது சமஸ்த இண்டிவிஜுவாலிட்டியும் எல்லாருடைய அகங்காரத்தையும் நான் ஏன் ஞானத்தினால நான் நாசம் பண்ணிவிடுறேன் நான் பார்க்குற விவகாரத்தில் பார்க்குறவங்களுக்கு அகங்காரம் விவகாரம் எல்லாம் இருந்தாலும் என்னுடைய அகங்காரம் அமகாரம் நித்தியான்னு நான் புரிஞ்சுக்கிறதுனால எல்ல அகங்காரம் மமக்காரமும் உண்மை கிடையாது அத்தனை பேரோட அகங்காரம் மமகாரமும் தூக்கத்தில் காணாமல் போயிடுறது இந்த ஜாகிரத அவஸ்தையிலேயும் சொப்னாவஸ்தையிலேருந்தான் இந்த அகங்காரம் அமகாரம் ஒரு ஒருத்தருடைய சொப்னாவஸ்தையில் இருக்கிற அகங்காரம் அமகாரம் நம்மளை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய அகங்காரம் அமகாரம் என்னுடைய அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கும் அகங்காரம்னா என்ன அர்த்தம் நான் என்னுடையது யான் எனது ஐ மைன் இங்கிலீஷை வேறு சொல்லி இருக்கிறேன் என்னுடைய நான் என்னுடையது உங்கள் ஒரு ஒருத்தருக்கு என்ன எண்ணம் இருக்குது மனசில் எல்லாருக்கும் என்ன எண்ணம் இருக்குது நான் இருக்கேன் என்னுடையது என்னுடையதுங்கிறது என்னெல்லாமும் இருக்குது என்னுடைய உறவுகள் இருக்குது என்னுடைய வீடு இருக்குது என்னுடைய உடம்பு என்னுடைய வஸ்திரம் என்னுடைய நகை எல்லாம் என்னுடையதுன்னு இருக்குது ஆனால் இந்த ஒரு எண்ணமாகது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க நல்லா தூங்குற போது அகங்கார மமக்காரமெல்லாம் காணாமல் போயிடுறது இதெல்லாம் அகங்காரம் மமகாரம் எனக்கு மாத்திர தூக்கத்தில் காணாமல் போயிட்டு உங்களுக்கெல்லாம் இருக்கா என்ன உங்களுடைய தூக்கம்தான் கணக்கு இல்லை நாங்கள் முழிச்சுன் இருக்கோம் நீங்கள் தூங்குறச்சே நாங்கள் முழிச்சுன் இருக்கோம் அதனால எங்கள் அகங்காரம் மமகாரம்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்மையா இல்லையா ஆழ்ந்த உறக்கத்தில் அகங்காரம் அமகாரம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அத்தனை பேருக்கும் சத்தியம் இப்ப அகங்காரம் அமகாரம் இல்லாமல் நம்ம தினமும் தூங்குறோமே அது உண்மையா அகங்காரம் அமகாரத்தோட ஜாகிரத வசதியை இப்படி அடிச்சுட்டு அலையறோமே இது உண்மையா அதுதான் கேள்வி அப்ப எது உண்மையா இருக்கணும் அகங்கார மமக்காரம் இல்லாத அவஸ்த உண்மையா அகங்கார மமக்காரம் இருக்கிற அவஸ்த உண்மையான்னு கேட்டால் அகங்காரம் மமக்காரம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்னுடையதுங்கிறது அகங்காரம் மமக்காரங்கிற அவஸ்த வந்து போறதுனால எது வந்து போகிறதோ அது உண்மை கிடையாது அதே மாதிரி தூக்கத்திலையும் வந்து போறதுன்னு சொல்லிடக்கூடாது தூக்கத்தில் எனக்கு சரீரம் மனசோட சம்பந்தம் இல்லை ஜாகிரத அவஸ்தையில எனக்கு ஷரீரம் மனசோட சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் வருகிறது சம்பந்தம் போகிறது நாம் வர்றதில்ல நாம் போறது உடம்பு மனசுக்கும் எனக்கும் சம்பந்தம் விழிப்பிலும் கனவிலும் தோன்றுகிறது விழிப்புல இருக்கிற சம்பந்தம் வேற கனவுல இருக்கிற சம்பந்தம் வேற சுஷுப்தியில சம்பந்தம் போயிடுறது சம்பந்தமெல்லாம் போகிற அவஸ்தை உண்மையா சம்பந்தமெல்லாம் இருக்கிற அவஸ்தை உண்மையான்னு விசாரம் பண்ணினால் சம்பந்தங்கிறதே மாறுறதுனால சம்பந்தத்துக்கு உடையவன் இருக்கான் இல்லையா இந்த சம்பந்தத்துக்கு உடையவனாக இருக்கிற அந்த வஸ்து இருக்கே அந்த வஸ்து மாறாமல் இருக்கு ஆகையினால எனக்கு என்ன அவஸ்தை வந்துட்டு போனாலும் எல்லாம் தெரியும் என்னுடைய அகங்காரத்தை நான் பார்க்குறேன் என்னுடைய அகங்காரம் ஒரு ஒருத்தருக்கும் உங்கள் அகங்காரம் தெரியும் அகங்காரம்னா ஞாபகம் கர்வம் இல்லை அகங்காரம்னு சொன்னால் அரகன்ஸ் அந்த அர்த்தம் இல்லை அந்த தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி அந்த அர்த்தத்தில் சொல்லின்றிருங்க எதுக்கு எல்லாேருக்கும் பார்த்து உங்களுக்குலாம் அகங்காரம் இருக்குங்கிறார் சுவாமி அப்படின்னு நினச்சிக்காய்ங்க அகங்காரம் இல்லாமல் யாரும் இப்போ நான் வந்து எனக்கு விவகாரத்துக்கு பேர் பாதித்த அகங்காரம்னு பேர் இப்போ படிச்சிருக்கோம் என்ன அகங்காரம் என் அகங்காரம் உண்மையில்லைங்கிற அறிவோடு இருக்கிற அகங்காரம் அந்த அகங்காரத்துக்கு பேர் பாதித்த அகங்காரம்னு பேர் அறிவால் அழிக்கப்பட்ட அகங்காரம் அறிவால் அழிக்கப்பட்ட அகங்காரம் என் அகங்காரத்தை நான் விசாரம் பண்ணி அந்த அகங்காரம் எப்படிப்பட்டதுன்னு நான் தெரிஞ்சு அந்த அகங்காரத்தை அகங்காரத்துக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கேனா இல்லையான்னு யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன் அகங்காரத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இல்லையான்னு யாருக்கு தெரியும் என்னுடைய அகங்காரத்துக்கு நான் சாட்சி என்னுடைய வார்த்தைக்கா சொல்றேன் அகங்கார சாட்சி மமகார சாட்சி அகங்கார சாட்சி அகங்காரம் கிடையாது அகங்கார சாட்சி அகங்காரம் கிடையாது அகங்காரங்கிறது அரகன்ஸ்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணல இண்டிவிஜுவாலிட்டி இங்கிலீஷ்ல தனித்தன்மை தமிழ்ல அதுக்குதான் இன்னொரு பேரு ஜீவத்வம்னு ஆக எதுக்கு இதை தூக்கம் ஒன்று போகும் நம்மளெல்லாம் வேற வேறேன்னு காட்டுற அவஸ்த உண்மையா எந்த அவஸ்தையில நமக்கு நிம்மதி இருக்கு எந்த அவஸ்தையில் நமக்கு சாந்தி இருக்கு எந்த அவஸ்தையில் நமக்கு அசாந்தியும் சாந்தி மாறி மாறி வருது சுசுப்தி அவஸ்தையில ஒன்றும் கிடையாது அப்ப நீங்க எது இது பண்ணி எது பரமார்த்தம் அப்போ விழிச்சுன்னு இருக்கிற எது உண்மை அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் முழிச்சுருக்கிற போது எது உண்மை தூங்குற போது இது உண்மை இல்லைங்கிறது உண்மை முழிச்சுன் இருக்கிற போதும் இது உண்மை இல்லைங்கிறது தான் உண்மை அதை புரிஞ்சுண்டு காரியம் பண்ணணும் உலகத்தில் விவகாரம் பண்ணணும் எல்லாம் நாடகம் தர்மமாக நாடகம் போடணும் அவங்கவுங்க வேஷத்தை போட்டிருக்கு நான் சாமியார் வேஷம் போட்டுருந்தேன் சாமியார் வேஷத்துக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தை நான் கடைப்பிடிக்கிறேன் அவ்வளோதான் அப்படி தர்மத்தை கடைபிடிச்சா மாத்திரம் துக்கம் வராமையா போயிடும் விவகாரத்தில் துக்கம் வரத்தான் செய்யும் சுகமும் வரத்தான் செய்யும் நான் சுகத்தையும் மதிக்கல துக்கத்தையும் மதிக்கல சுகத்துக்கு அடிமையாயிடக்கூடாது துக்கத்துக்கும் அடிமையாயிடக்கூடாது இதுதான் இதுக்குதான் இந்த வாழ்க்கையே துறவு வாழ்க்கையே இதுக்கு தான் கொடுக்கறோம் தேன புஞ்சிதா ஆக இதனால் நீ உன்னை இந்த தியாகத்தினால இதெல்லாம் தியாகத்தினால உன்னை காப்பாற்றிக்கோ ஆத்மானம் பாலையே தாக ஞானத்தினால நம்மளை காப்பாற்றிக்கிறதுதான் உண்மையான காப்பாற்றுதான் பணத்தாலேயே நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் இருக்கட்டும்னு சொல்லி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறோம் மெடிக்கல் இன்சூரன்ஸு என்னெல்லாமோ இன்சூரன்ஸு நானும் வேதாந்தத்தை இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோ என்னுடைய வேதாந்த ஞானத்தை என்ன பண்ணுறது என்னது தேனத்தெத்தேன புஞ்சிதாஹா அதை இன்சூரன்ஸ் பண்ணுறேன் ஆகா இங்கே என்ன சொல்கிறார் பிரம்மைவ சத்தியம் யார் சொன்னால் இத்தனை அகங்காரம் மமக்காரம் இருக்குதுன்னு எல்லா அகங்கார மமக்காரத்தும் வந்து அகங்காரம் மமக்காரத்துக்கு ரியாலிட்டி கொடுத்து அந்த அகங்கார மமக்காரத்துக்கு இருக்கிற சுகதுக்கத்துக்கும் ரியாலிட்டி கொடுத்து என்னத்துக்குப்பா கஷ்டப்படுறீங்க எல்லாம் சம்சாரத்தையும் அபிவிருத்தி பண்ணுகிறீர்கள் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் இந்த இண்டிவிஜுவாலிட்டி போயிட்டு இருந்தான் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சின்ற உடனே எல்லாரும் நான் தான் ஏகத்துவம் அனுபஷதா கவலையும் எனக்கு உண்மையான கவலை இல்லை எனக்கும் கவலை இல்லை உங்கள் கவலையும் உண்மைங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது நீங்கள் கவலைக்கு ரியாலிட்டி கவலைக்கு சுகத்துக்கும் துக்கத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா அது என்ன பண்ண முடியும் பண்ண தான் நான் பெற்ற இன்பம் பெருகை நான் இப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன் நீங்களும் இப்படி புரிஞ்சுக்கோங்க நான்கிறது தனித்தன்மையும் உண்மை அல்ல அந்த தனித்தன்மைக்கு வந்திருக்கிற இன்பத் துன்பங்களும் உண்மை அல்ல ஏன் இந்த உண்மை இல்லாததுக்கு போய் உண்மைன்னு நினைச்சுன்னு ஏன் கவலைப்படணும் அதுதான் விஷயம் ஆக ஜீவஸ்ய தாத்விகே ரூபே தஸ்மின் திருஷ்டே ஜீவதா நிவர்த்ததே அப்படி போடணும் தஸ்மின் திருஷ்டே ஜீதா பிராந்தியை நிவர்த்தது அப்படிங்கூட போடலாம் ஜீவன்கிற அந்த பிராந்தி விடுகிறது. அந்த ஜீவன்கிற எண்ணத்தை நீக்கிவிடுறோம் அதான் நீங்க திரும்ப திரும்ப இது இப்படிதான் படிக்கணும் அதாவது சாதாரண மெட்டீரியலிஸ்டிக் ரொம்ப பொருள்லையே நினைக்கிறவனுக்கு என்ன புத்தி இருக்குன்னா உடம்பு நான்கிற எண்ணம் தான் பலமாக இருக்கு அவனுக்கு பொருள் தான் முக்கியம் அக்கிரமம் பண்ணியாவது பணம் சம்பாதிச்சாகும் ஆ தேகோஹம் ஆகினால் உடம்புனாங்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு தர்மமெல்லாம் செகண்டரி தான் தர்மமெல்லாம் கிடையாது ஆனால் நான் ஒரு ஜீவன்கிற போது தர்மத்தில் ருச்சி வருது தர்மத்தில் இதெல்லாம் அவனை பாவம் பண்ணிடக்கூடாது புண்ணியம் பண்ணணும் இல்லாட்டியும் அடுத்த ஜென்மாக நிறையா பிறப்பேன் புரியா பிறப்பேன் பயம் வந்துடும் அதனால ஜீவ புத்தியோடு இருப்பான் இங்கே இந்த பாடம் என்ன பண்ணுறதுன்னா ஜீவ புத்தியும் உண்டு பண்ணுறது தேக புத்தி ஒருதமான சம்சாரத்தை உண்டு பண்றதுன்னா ஜீவபுத்தி இன்னொரு விதமான சம்சாரத்தை உண்டு பண்றது ஆகையினால பிரம்மபுத்தி தான் அகம் அசம்சாரிங்கிறது எனக்கு உணர்த்துறது நித்தியாசம் சாரி நித்தியாசம் கொஞ்சம் கல்டிவேட் பண்றதுக்காக ஜீவ புத்தி தேக புத்தியை விடணும்னு தான் எடுத்தவுடனே டேரக்டா பிரம்ம புத்தி சொல்லல பிரம்மாசி அப்படின்னு நேரடியா சொன்னோம்னா நான் எப்படி பிரம்மமாக முடியும் நான் வந்து உடம்பில் உடம்பாக இருக்கேன் அப்படின்னு கேள்வி வந்துடும் ஆக அதனால தான் என்ன பண்ணுறேன் நீ உடம்புல உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் அப்படின்னு சொல்கிறது உயிர்னு சொன்ன உடனே இந்த உயிர் வந்து நிறைய உடம்பு எடுத்திருக்கு எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உயிரை காட்டி வேறு விதமாக என்ன சொல்கிறோம் சமூகத்துக்கு ரொம்ப அறம் முக்கியம் உனக்கு அறம் இருந்தால் தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் ஆக தர்மம் ரொம்ப முக்கியப்பான்னு சொல்லி நீ உடல உயிர்னு சொல்கிறது அப்புறம் இங்கே பாடம் என்னென்னா நீ உயிரல்ல உணர்வு அவ்வளோதான் கர்மகாண்ட பாடம் என்ன உலகத்தில் மக்கள் வேதத்தை சாஸ்திரத்தை ஏற்றுக்காதவங்க என்ன சொல்லுவாங்க உடம்பு வாழ்க்கை உடம்பு நாம அப்படின்னு நினச்சி விடுவாங்க சாஸ்திரம் என்ன சொல்கிறது உடம்பு வேறு உள்ளம் வேறு உள்ளத்துக்குள் இருக்கும் உயிர் வேறு எப்படி உடம்பு வேறு உள்ளம் வேறு உள்ளத்திற்குள் இருக்கும் உயிர் வேர் அப்படின்லாம் பாடம் சொல்லி நம்மையும் சமூகத்தையும் பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது உடலும் அல்ல உள்ளமும் அல்ல உயிரும் அல்ல நீ உணர்வாக இருக்கிறாய் நீ மட்டும் அல்ல எல்லோரும் ஒரே உணர்வு ஒரே உணர்வின் மீது பல்வேறு உயிர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆக இந்த கற்பனையை நீக்கு அதுதான் விஷயம் பிரான்ம்ிரம துவமசி அஹீவச தாத்விக்கே ரூபா தமிழ் திருஷ்டே நேரே நான் கர்மகாண்ட வாக்கியத்தில் ஸ்ர வைக்கிற போது வேதத்தில் ஸ்ரஸத்தில் ஸ்ரவ வைக்காத போது நம்பிக்கை வைக்காத போது என்ன உடலாக கருதினேன் ஷாஸ்திரத்தில் ஸ்ர வச்ச உடனே என்ன உயிராக கர்மகாண்டத்தில் ஸ்ரவ வச்ச என்ன உயிராக கருதினேன் ஞான காண்டத்தில் நான் ஸ்ரத்தை வைக்கிறபோது என்னை உணர்வாக உணர்கிறேன் ஆக ஸ்ரத்தை இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்ரத்தையை வந்து கல்டிவேட் பண்ணுறது ஸ்ரத்தை என்னன்னு அர்த்தம் நம்முடைய நம்பிக்கை நம்பிக்கைங்கிற வார்த்தை கூட சரி வராது பிரமானே விஸ்வாசகா அறிவைத்தரும் கருவியில் இது அறிவைத்தரும் கருவியில் அறிவைத்தரும் கருவி என்று ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு பெயர் ஸ்ரத்தை அறிவைத்தரும் கருவியில் இதுதான் எனக்கு அறிவைத்தரும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது அந்த எண்ணத்துக்கு பெருதான் ஸ்ரத்தைன்னு பெரு ஆஹ ஜீவச தாத்விகே ரூபே தஸ்மின் பிரம்மணி திருஷ்டே ஜீவத்தா நிவர்த்ததே இண்டிவிஜுவாலிட்டி போச்சு அகங்காரமகாரம் நாசமாச்சு அடுத்த ஸ்லோகம் அதே சொல்றது பாருங்க தத்வஸ்வரூபானுபவாத் உமசமேதினி தவா உன்னம ஒரு பாட்டம் இருக்கு திக் ப்ரமாதிவத்து ரெண்டும் ஓகே ஆதி போட்டா வேற ஏதாவது சில இதெல்லாம் சொல்லணும் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு வம்பு இல்லை திக் பிரமம் யா சேஃப் அதுல பிரமம் வேண்டான்னு இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா கேட்கலாம் ஒருத்தன் சொல்லலாம் அப்புறம் அகங்காரம் மமக்காரமெல்லாம் இருக்கேன்னா அகங்காரம் மமக்காரமெல்லாம் என்ன எரிஞ்ச கயிற்கு சமானம் அகங்காரம் மமக்காரம் எரிஞ்ச கயிறுக்கு சமானம் அகங்காரம் மமக்காரம் பிரம்மத்தில் கிடையாது அகமிதம் மமேதமிதி நைசர்கிக்கோயம் லோக வியவகாரா அகமேதேஷாம் மம ஏத்தே சங்கராச்சாரியர் இதெல்லாம் இங்கு இது ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுவார் பிரம்மசூத்திரம் தொடங்கிற போது தான் சொல்கிறார் அகமிதம் மமேதமிதி ஆரம்பிக்கிற போது அவர் ரெண்டு விஷயம் சொல்கிறார் நான் நீ என்பது உண்மை அல்லனு ஆரம்பிப்பார் நான் நீ என்பது ஒரு தோற்றமே நான் நீ இப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் இது அப்படிங்கிறோம் நான் நீங்கிறோம் இந்த ரெண்டுமே கிடையாதப்பா நானாவது நீ தூக்கத்தில் உண்டோ நான் நீயெல்லாம் கிடையாது நான் இதுங்கிறது உண்டோ கிடையாது அகம் இதம் மமே அகம் இதம் மம இதம் நான் இது என்னுடையது இது அப்படின்னு எல்லா ஆரம்பத்திலேருந்தே இந்த குழப்படி தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நைசர்கிகம் லோக விவகாரம் இது வந்து பிரம்மசூத்திரம் தொடங்குற போது இன்ட்ரடக்ஷனில் அதே மாதிரி பகவத்கீதையிலையும் கிருஷ்ணருடைய உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சங்கராச்சாரியார் சொல்கிறது என்னன்னா அர்ஜுனுக்கு ஒரே குழப்பம் என்ன தெரியுமோ நான் இவர்களைச் சேர்ந்தவன் இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள்ங்கிற அறியாமையினால்தான் அவனுக்கு குழப்பங்கிறார் அகம் ஏத்தேஷாம் மம என்னுடையவர்கள் இவர்கள் நான் இவர்களுடையவன் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் துன்பமேனு ஆரம்பிக்கிறார் உபனிஷத்துக்கள்னையும் அங்கங்கே சொல்லுவார் இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் ஒரே டெக்ஸ்டா இருக்கிறதுனால இன்ட்ரடக்ஷன்லயே சொல்லிவிடுறார் சங்கராச்சாரியர் அது மாதிரி இங்கேயும் பாருங்க இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிருக்குன்னு அர்த்தத்தை பாருங்கள்வரூப அனுபவாத் தத்துவஸ்வரூப அனுபவாத் அனுபவமா இருக்குது இது நம்ம பேசுறது என்னதுன்னுட்டா ஏதோ எங்கேயோ போய் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இதெல்லாம் வெறும் தியரி பிராக்டிக்கல்லாம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்புறம்தான் அது வருங்கறதே தப்பு படிச்சுட்டு இருக்கிறது தான் ப்ராக்டிஸே படிக்கிறதே தான் ப்ராக்டிஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இது தியரி உக்காந்து கண்ணை மூடி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கண்ணை திறந்துட்டு நாம் பண்ணுற அக்கிரமத்தையெல்லாம் விசாரம் பண்ணணும் அக்கிரம்தான் என்னது பேசுகிற விவகாரம் நம்முடைய பேச்சில் இருக்கிறது முழிச்சுட்டு இருக்கிற போது விச்சாரம் பண்ணணுமே தவிர விச்சாரம் பண்ணி புரிஞ்சுன்றதை வேணால் ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுன்ட்டுரு படித்ததை கிளாஸ் முடிஞ்சப்புறம் வேணா யோசிச்சுரு ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் படிக்கிற போதே ஆசிரியரே உதவி செய்கிறார் இது ப்ராக்டீஸ் வேற தியரி வேற கிடையாது தியரி ப்ராக்டிஸ்லாம் மற்ற சப்ஜெக்டுக்கு தான் இதில் வந்து தீரியது தான் ப்ராக்டீஸும் இதுதான் ஆகையினால இது விச்சாரம் எதை பற்றின விச்சாரம் என்னை பற்றின விசாரம் என்னுடைய அவஸ்தைகளை பற்றின விச்சாரம் எல்லாருக்கும் இந்த அனுபவம் தான் இருக்குது யாரை கேட்டாலும் நீ நீ சாப்பிட்ற நீ சாப்பிட்ற இல்லை நீ சாப்பிட்ற நான் சாப்பிட்ற நானும் சாப்பிட்றேன் நீ நீ அழுகிற இல்லை ஆமாம் நான் அழுகிற சிரிக்கிற இல்லை ஆமாம் சிரிக்கிற நானும் சிரிக்கிறேன் உனக்கும் கோபம்லாம் வருது இல்லை ஆமாம் வருது எனக்கும் வருது எல்லோருக்கும் நான் உங்களுக்கு என்ன வரோம் ஒருத்தர் மாத்திரம்தான் கேட்குறேன் சுவாமி அப்படின்னு நினச்சிக்கண்ணா உனக்குன்னு நான் சொல்கிறேன் உங்கள் ஒரு ஒருத்தரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தரையும் தான் சொல்கிறேன் உனக்கும் கனவுலாம் வருதுல்ல ஆமாம் எனக்கும் வருது உனக்கும் தூக்கம் வருதில்லை உனக்கும் நான் இருக்குல்ல ஆமாம் எனக்கும் நான் இருக்குது அப்போ நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு ஒரே மாதிரி தானே இருக்குது எனக்கு இருக்கிற போது நான் சாந்தமாக இருக்கிறோம் நீ கோபமாக இருக்கலாம் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீ கோபமாக இருக்கிறவோ நான் சாந்தமாக இருக்க நான் கோபமாக இருக்கிறத நீ சாந்தமாக இருக்க இப்படி ஒரு ஒரு வெரைட்டி இருந்தால் தான் சினிமாவே ஓடும் ஆனால் இந்த அனுபவத்தை எல்லாம் உக்காந்து நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறதுங்கிறான் பசங்கள்லாம் ஏதோ ஜோக் இருக்கான் அதனால் இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் ஹாலில் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து யோசிக்கிறோம் ரூம் போட்டு யோசிக்கிறோன்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்மெல்லாம் உக்காந்து யோசிக்கிறோம் ஏதோ நம்ம புஸ்தகத்தை வேறு வச்சுருந்து ஆத்மபோதம் புஸ்தகத்தை வச்சுட்டு யோசிக்கிறோம் யோசிக்கிறப்போ புரிகிறது நம்ம அனுபவமே புரியுறது நமக்கு வந்து என்னது துவைத்த அனுபவமும் இருக்குது அத்வைத்த அனுபவமும் இருக்குது துவைத்த அனுபவம்னா என்ன ஜாக சொனம் சுசுப்தி அத்வைத அனுபவம் ஆனால் அந்த அத் அது அனுபவம் வார்த்தைக்காக சொன்னீங்க ஓஹோ அத்வைத அனுபவம்னா சுசுப்தி போல் இருக்குது அப்படின்னு உடனே சாப்பிட்டுட்டு தூங்கிவிடலான்னு அத்வைத அனுபவத்தில் பிரச்சனை இல்லை நமக்கு அத்வைதான அத்வைத்த அனுபவம் இருக்கு அதை தான் சொல்லு அனுபவத்தை விசாரம் பண்ணி குரு தத்துவஸ்வரூப அனுபவாத் அனுபவ விசாரேணன் அர்த்தம் அனுபவ விசாரத்தினால் அப்படி போடும் அதனுடைய ஸ்வரூப அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணுவதுனால் அனுபவாத் அஞ்சசா உதன்னம் ஞானம் அனுபவாத் உற்பத்தம் ஞானம் விசாரம் பண்ணால் என்ன ஆகுதுன்னா ஞானம் ஏற்படுது சாஸ்திரம் என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம யாரை படிக்கிறோம் ராம ராமரை படிக்கிறோமா கிருஷ்ணரை பற்றி படிக்கிறோமா பீமனை பற்றி படிக்கிறோமா யாரை பற்றி படிச்சுன்னு இருக்கோம் நம்மளை பற்றி படிக்கிறோம் என்னை பற்றி படிக்கிறேன் நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறபோது என்ன நான் என்னை பற்றி நான் படிக்கிறேன் உங்களை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க இந்த பாடம் நடந்துகிட்டு இருக்கிற போது அவங்க அவங்கள பற்றி அவங்க அவங்க படிக்கிறோமா இன்னொருத்தரை பற்றி படிக்கிறோமா பாடம் படிக்கிற போது நான் நான் உங்களை நான் என்ன பண்ணுறேன் நான் நான் சத்தமாக பேசுகிறேன் நீங்கள்லாம் என் கூட சேர்ந்துண்டு சிந்திக்கிறீங்க நீங்களும் சத்தம் போட்டால் க்ளாஸ் நடத்த முடியாது ஆனால் நீங்கள் எல்லாரும் உட்காந்து இப்போ கேட்டுருக்கீங்க நான் என்ன சிந்திக்கிறேனோ அதைத்தானே நீங்களும் சிந்திக்கிறீங்க நான் சத்தம் போயத்தை தான் திங்க் பண்றோம் திங்க் பண்ற போது யாரும் நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களா நான் உங்களை நினைக்கிறேனா அவங்க அவங்க அவங்களை நினைக்கிறோம் புரியுது சுவாமி புரியுது பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லின்றீர்கள் புரியுது சுவாமி அப்போ நம்ம அனுபவத்தை தான் விசாரம் நம்ம அனுபவத்தை விசாரம் பண்றவோ தெரிகிறது நம்ம அனுபவம் சைதன்யம் நான் உணர்வாக இருக்கிறேன் என்னுடைய அகங்காரத்தை உணர்கிறேன் மமக்காரத்தை உணர்கிறேன் உள்ளத்தை உணர்கிறேன் தனித்தன்மையை உணர்கிறேன் அதனால இது நான் உணர்கிறேன்னு சொல்ற போது உங்க அத்தனை பேருக்கும் உணர முடியறதா இல்லையா உங்க தனித்தன்மையை நான் என் தனித்தன்மையை உணர்கிறேன்னு சொல்றேன் அதே நேரத்துல உங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்றது புரியறதா இல்லையா புரியுதுதான் நினைச்சிட்டு இருக்கேன் தலையாட்டுறதெல்லாம் பார்த்தா அப்போ ஒரு அனுபவா அந்த வார்த்தைக்காக சொன்னேன் தத்வரூப தத்துவஸ்வரூப அனுபவா உற்பத்தம் ஞானம் இப்போ உங்களுக்கு ஞானம் வந்துதான் இல்லையா வகுப்பில் சொல்கிற போது ஞானம் வரல வீட்டுக்கு போய் செருப்பெல்லாம் கழட்டிவிட்டு அப்புறம் உள்ளே போய் இந்த ஏதோ சாமான சடனாக வந்தது பார்க்க போது ஞானம் இங்கே பாடம் சொல்கிற போது வரலை வரலாம் அப்படி ஆகலாம் சில சமயம் வந்து அது கம்யூனிகேட் அது வந்து என்ன வால் மாத்திரை நுழையல பாடம்லாம் இருக்குல்ல அது மாதிரி அது மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து அது தோணும் சில சமயம் இப்படி ஆகலாம் முத முதல்ல பாடம் கேட்குறவங்களுக்கு அப்படியெல்லாம் ஆகும் தொடர்ந்து பாடம் கேட்டுருக்குறவங்களுக்கு அப்படி முத முதல்ல கேட்குறவங்களுக்கு புரிஞ்சும் புரியாமலும் அது என்னவோ மாறி இருக்கும் இன்னையோ அது பெக்யூலியராக இருக்குது ஏதோ ராமாயணம் சொல்லுவார் மகாபாரதம் சொல்லுவார் அப்படின்னு நம்மளையே தாக்குறாரே அப்படின்னு சொல்லத்தோம் ஆஹ தத்துவஸ்வரூப அனுபவாத் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் தத்ஸ்வரூப அனுபவாத்துனா என்ன அர்த்தம் பிரம்மஸ்வரூப அனுபவாத் அகம் பிரம்ம அஸ்மி சாஸ்திரம் யாரை பார்த்து சொல்கிறது என்ன பார்த்தான்னு சொல்வது கேட்குறவனை பார்த்து தான் சொல்கிறது தத்துவமசின்னு திரும்பி பார்க்கக்கூடாது தத்துவமசின்னா தத்து தத்துவமசி அப்படின்னா என்ன அர்த்தம் தத்துனா அது என்ன நீ ஆகிறாய் ஆகிறாய் என்ன உடனே அது நீ ஆகிறாய் அப்படின்னு ஒண்ணு அது நீ ஆகிறாய் என்ன அந்த புஸ்தம் அது படிக்கும் அந்த தத்துவமசிங்கிறது என்னன்னா அது உபனிஷத்துல இருக்கு அந்த தத்துனா அது வந்து அது வந்து ப்ரோ நவுன் பிரதிப்பெயர் சொல் அதுன்னு எதை சொல்றது அதுன்னு எதை வேணாலும் சொல்லாம அதுன்னு சொல்லி எதை வேணாலும் சொல்லலாம் திடீர்னு முத முதல்ல தத்துவ மசின்னு மொட்டையாக தத்துவமசின்னா கஷ்டந்தான் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் வச்சு கூட சம்ஸ்கிருதம் மாத்திரம் தெரியும் வேற காண்டெக்டே தெரியாது அப்போ வந்து அவருத்தன் என்ன நினைக்கிறான்னா தத்துவமசி அப்படின்னு உடனே தத்து என்றால் அது தொம் என்றால் நீ ஆகிறாய் ஆகிறாய்ன்னா அது ஆக இருக்கிறாய் அது நீ ஆகிறாய் அப்படின்னு உடனே இப்போ திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு கழுது இருக்குது ஏன்னா இப்படி அது நீ ஆகிறாய் அப்படின்ன உடனே இப்படி இப்படி இப்படி கையை இப்படி இப்படி காமிக்கிறாரா காமிச்ச என்ன நினச்சோம்ட்டான் பின்னால் ஒரு கழுத நக்கிறது அது நீ ஆகிறாயின்னு என்னது அந்நியாயமாக இருக்குது என்னை பார்த்து கழுதியாக இருக்கேன்னு தர அப்படின்னு தோணும் அது நீ ஆகிறாய்ன்னு எதை வேணாலும் சொல்லலாமே அது உபனிஷத்தை படிக்கணும் அது வந்து உபநிஷத்தில் வந்து சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் உத்தாலக மகரிஷி பையனை பார்த்து அதுன்னு சொல்லி ஒரு வஸ்துவை சொல்கிறார் மெய்ப்பொருளை சொல்கிறார் அந்த மெய்ப்பொருளாக நீ இருக்கிறாய்னு சொல்கிறார் அந்த மெய்ப்பொருளாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்றார் மொட்டையா அதுன்னு சொன்னால் குழப்பந்தான் எதுக்கு சொல்றேன் தத் ஸ்வரூப அனுபவாத் இதெல்லாம் சொல்லிட்டு நான் ஒரு இடையில சொன்னேன் அவ்வளவுதான் நான் அது இன்னும் கண்டினியூட்டி போயிடுதுன்னா நினைச்சுக்காய்ங்க தத் ஸ்வரூப அனுபவாத் அப்படின்னு அர்த்தம் இந்த பாரு நீ நீ உடலா இப்படி பேசணும் நீ உடலா உயிரா உணர்வா அப்படின்னு கேட்டா என்னன்னா ரொம்ப தர்மசங்கடமான கேள்வியை கேட்குறீங்களே நீ உடலா உயிரா உணர்வா கல்வியா செல்வமா உயிரமா அப்படிங்கிற மாதிரி நீ உடலா உயிரா உணர்வா அப்படின்னு கேட்ட உடனே மூணும்தான் சொல்லிட விடாது எல்லாருக்கும் பார்க்கிற போது நான் உடலா தெரிகிறேன் நான் என்ன ஆராய்ச்சி பண்ணுற போது நான் உடல் அல்ல உடலுக்குள்ளே இருக்கிற உயிராக ஒரு கோணத்தில் தெரிகிறேன் ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணுற போது நான் யாராக இருக்கேன்னா நான் உணர்வாக இருக்கேன் நான் மாத்திரம உணர்வாக இருக்கேன் எல்லாம் சர்வம் மாடு அதுன்னு எல்லாம் வந்து என்னது பிரி திவ்யந்தரி சந்தோர் திசோபாந்திர எல்லாமே ஒரே வஸ்து தான் தான் இத்தனையும் இருக்குது உணர்வுங்கிற திரையில் தான் இந்த உணரப்படுபவைகள்ங்கிற சினிமா ஓடின் இருக்கு உணர்வு என்னும் திரையில்தான் உணரப்படுகின்ற உலகங்கள் உலகங்களாகிய மூவி போயிண்டே இருக்கு அப்படின்னா சொன்ன பிறகு சரி புரியுது அ தத்வரூப அனுபவா உற்பம் ஞானம் இப்படி படிக்க படிக்க என்ன நமக்கு அறிவு ஏற்படுதா இல்லையா மணிக்கணக்காக உட்காந்து இப்படி விசாரம் பண்ணுற போது நமக்கு என்ன ஏற்படுறதுன்னா ஒன்றும் ஏற்படலைங்கிறது தெரியறதுன்னா அப்படின்னா என்ன ஆகும்னா ஏதோ பிரதிபந்தம் அது நான் பாட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு கம்யூனிகேட்டே ஆகலேன்னு வச்சுங்குணேன் அது யார் பிரார்த்தம்னா யார் பிராரப்தம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க பார்த்தா எல்லோரும் சீரியஸாக கேட்குற மாதிரி தான் எனக்கு ஒரு தோற்றம் ஆகையினால் நான் வந்து அப்படி பார்த்துட்டு கம்யூனிகேட் ஆச்சா ஆகலையா அப்படின்னா அது உங்களுக்கு தானே தெரியும் உண்டாகுங்கிறார் தொடர்ந்து படிக்க படிக்க என்ன ஆகிறது நமக்கு உத்பன்னம் ஞானம் தோன்றுகின்ற ஞானமானது அது எப்படி தோன்றுதான் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சசா உத்பன்னம் ஞானம் அஞ்சசான்னா உடனே சரியான வாத்தியார் சரியாக சொல்லி சரியான மாணவனுக்கு அதையும் போடணும் சரியான மாணவனுக்கு சரியாக புரிஞ்சிடும் அதனால் சங்கராச்சாரிய சொல்லுவார் ஆச்சாரிய பிரத்யேயா சாஸ்திர பிரத்யேயா சிஷ்ய பிரத்யேகான்னு சொல்லி கேனோபனிஷத்தில் சொல்லுவார் அதாவது சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் கேட்குற சிஷ்யன் சொல்லி கொடுக்குற சாஸ்திரம் அதை சொல்லிக் கொடுக்குற முறை இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னு நான் புரிஞ்சிக்கிறது எல்லாம் சரியாக இருந்தால் ஞானம் ஏற்பட்டுடும் அறிவு ஏற்பட்டுடும் அதான் சொல அஞ்சசா உற்பன்னம் ஆஹா என்ன ரிலீஃப் தெரியுமா சுவாமிஜி இந்த அகங்காரம் வந்து உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கிடைச்ச ஆனந்தம் நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த அகங்காரம் என்னெல்லாம் அடி எத்தனை ஜென்மாவில் வாங்க போகிறதோ தெரியல அப்படின்னு வேறு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு அந்த உடம்பு வாழ்க்கையை நினச்சாலே இதுதான் இருந்தது அப்புறம் உயிர் வாழ்க்கையை நினச்சி பார்த்தேன் இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்ட உடனே நீ பிறக்கவே இல்லை உனக்கு ஷாவே கிடையாது நீ வந்து எந்த லோகத்துக்கும் போகல எல்லாம் ஒரு தோற்றம் ஒரு பிரமே அப்படின்னு சொன்ன உடனே என்ன ரிலீஃபுங்கிறது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே ரிலே போராட்டம்லாம் ஓஞ்சி போச்சு நிம்மதியாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் அஞ்சசா உற்பத்தம் ஞானம் உடனே தோன்றி நான் ஞானமானது விசாரம் பண்ணினா உடனே ஞானம் வருங்கிறார் இல்லாட்டி நீ எது எங்கேயோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் வைப்பெல்லாம் திறந்தாச்சு தண்ணி விட்டாச்சு திறந்தா வரமாட்டேங்கிறது நான் எங்கேயோ அடைச்சிருக்கு அடைச்ச அடப்பை சரி பண்ணிவிடும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் அந்த ஞானம் அந்த ஞானம் என்ன பண்ணுகிறதுன்னா அஹம்மேதி அகம் மமேதிச்ச அஜானம் அஹம் மம இச்ச அஜானம் அஹம்னா நான் மம ந என்னுடைய என்ற அஜானம் அகங்கார மமக்காரமாகிய அஜானமானது இல்லாட்டி அஜானத்தின் விளைவாகிய அகங்கார அமகாரமானது பாதத்தே பாதத்தை என்ன அர்த்தம் பாதிக்கப்படுகிறது அதுக்கு ரியாலிட்டி போறதுன்னு அர்த்தம் எரிஞ்சு போன கயிறுக்கு சமானம் இந்த அகங்காரத்துக்கு வந்து துக்கமும் இல்லை சுகமும் இந்த அகங்காரம் என்னதுன்னு அகங்காரத்தே நான் உண்மை இல்லைங்குற போது நான்கிறதே உண்மையில் போது எனக்கு வந்துருக்கிற சனி உண்மையா தே உண்மை இல்லை இல்லை நான்கிறதும் உண்மை எனக்கு வந்திருக்கிற சனி உண்மைன்னா கிடையாத அகங்காரமே கிடையாது அகங்காரம் மித்தியாங்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம் அகம் அமேதிச்ச அஜானம் பாதத்தை இந்த பாதத்தைன்னா அழிகிறதுன்னு அர்த்தம் இல்லை அறிவால் அழிக்கப்படுகிறது அறிவால் அழிக்கப்படுகிறது நிஜமாவே போகலை இப்போ நான் பாடம் நடத்துகிற போது எனக்கு அகங்காரம் அமங்காரம் என்னுடைய பாடம் இப்பொழுது என்னது என்னுடைய பாடம் என்னுடைய பாடம் சொல்லணும் கொஞ்சம் அழுத்தி என்னுடைய பாடம் இப்ப ஆத்மபோதம் சொல்லுவது யார் நான் அழுத்தம் நான் பாடம் நடத்துகிறேன் நீங்களும் என்ன சொல்லணும் நான் கேட்கிறேன் சொல்ற போதே காண போயிடும் நான் கேட்கிறேன் நான் என்னுடைய புத்தகம் என்னுடைய நகை இதெல்லாம் என்னதுன்னா படிச்சத்துக்கு பிறகு அகங்காரம் மமக்காரம் இருக்குமா இருக்காதான்னா படித்தத்துக்கு பிறகு அகங்காரம் மமக்காரம் இருக்கும் ஆனால் இந்த அகங்காரம் இப்படி சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்கோ சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்குது சிவபெருமானை ஏதாவது பண்ணுறதோ ஒன்றும் பண்ணுறது அது மாதிரி தான் நான் தான் சிவன் என்னோடய கழுத்தில் இருக்கிற பாம்பு வேறு ஒன்றும் இல்லை இந்த அகங்கார மமக்காரந்தான் அது என்ன ஒன்றும் நான் ஏன்னா நான் அகங்காரம் அமக்காரத்தை உக்காந்து ரூம் போட்டு யோசிச்சு பரவாயில் சொல்லி எப்போமே அவங்க கரண்ட் ஈவெண்ட்டு சொன்னா தான் எல்லாருக்கும் சுவாரஸ்யம் லைட் நான் பாட்டுக்கு ஏதோ அந்த காலத்து மாதிரி பேசிண்டு வந்து அகங்காரம் மமக்காரங்கள்லாம் யான் என்னதுன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வச்சு வருவே ரூம் போட்டு யோசிக்கணும் உடனே ஈஸியாக இப்படி படிச்சு தெரிஞ்சுட்ட உடனே அகம் அமாயதிச்சா ஜானம் பாததே பாததே பாததே பாதத்தே silent அது சைலண்ட் மோட்ல போடுறதா பாதத்தை அது இருக்கட்டும் இருக்கட்டும் சைலண்ட் மோட்ல போட்டால் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா என்னது சுசுப்தி சமாதி சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டா சுசுப்தி இல்லாட்டி நெர்விகல்ப சமாதி இல்லை என்ன சைலண்ட் மோட்டில் போட்டால் என்னதுன்னா பாதா யாரையும் டிஸ்டர்பு பண்ணாது என் ஃபோனு என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாது யாரையும் நடந்தது அது மாதிரி இந்த ஆக சரியாக கிடச்சிது அதுதான் இது பாதை சைலண்ட் மூடு இஸ் கால்டு பாதா அப்படி போட்டு பாதாங்கிற வார்த்தை நாஷகாங்கிறதுக்கு அப்போது கொஞ்சம் வித்தியாசமாக நாஷகான்னா என்ன அர்த்தம் டோட்டலாக அழிஞ்சு போயிடுது நான் வேதாந்தம் படித்த உடனே என்னாச்சுன்னா திடீர் சுவாமி கரைஞ்சி போயிட்டார் உட்காந்துருந்தார் சீட்டில் பார்த்துட்டே இருந்தோம் கற்பூரம் கரையிற மாதிரி கரைஞ்சே போயிட்டார் திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறாரு அப்படி கரையிற மாதிரி கரைஞ்சி போயிட மாட்டோம் அழிஞ்சு போக மாட்டோம் அதுக்கப்புறமும் நம்மள ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அது சொல்லப்போனால் என்னென்னா அகங்காரம் மமக்காரம் அதுக்கப்புறமும் கண்டின்யூ ஆகும் வேதாந்த சிந்தனையோடு இருந்துட்டே இருந்தோம்னா இந்த அகங்கார மமக்காரத்துக்கு என்ன சொல்கிறது லேசாக போயிடும் மதிக்க மாட்டோம் அதை அதனால் நம்முடைய அகங்காரம் மமக்காரத்தை நாம்ளே என்ன பண்ணுவோம் அளவுக்கு மீறி மதிக்க மாட்டோம் நம்ம என்ன நினச்சிட்டு நம்ம அகங்காரம் அமகாரத்தை இன்னொருத்தான் மதிக்கணும்னு வேறேன் ஒரு ஒருத்தருக்கும் தன்னோட அகங்காரத்தை இன்னொருத்தர் மதிக்கணும்னு நினைச்சா அவங்க அகங்காரம் மமக்காரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன் அகங்காரம் மமக்காரத்தை இன்னொருத்தர் மதிக்கணும்னு நான் நினைச்சா என்னுடைய அகங்காரம் மமக்காரம் எவ்வளோ ஆழமாக இருக்கணும் ஆனால் வேதாந்தம் வந்து இந்த அகங்காரம் மமக்காரத்துக்கு என்ன சொல்றது வேட்டு வைக்கிறது அதனால தான் வள்ளுவரும் ரொம்ப அழகா சொன்னார் யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் இங்கேயே போட்டுக்கலாம் அதை ஒப்பிடுகன்னு யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் வானோர்க்கும் உயர்ந்த உலகம்னா மோக் அர்த்தம் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் யா திக்ரமம் திக்ரமம் யதா திக் ப்ரமம்னா நம்ம சில நமக்கு அந்த ஊருக்கு போன உடனே கிழக்கு எது நம்ம இருக்கிற இடத்துல கிழக்கேது மேற்கு எதுன்னு தெரியாது காலையில் எழுந்தோம்னா இதெல்லாம் நம்மளா சேர்த்துக்கிறது மசாலா அதெல்லாம் வந்து காலையில் நம்ம எழுந்தோம் ஆனால் போது இந்த திசையில் சூரியன் வரதோ அப்போ நமக்கு என்ன தோணும் ஓ இந்த திசை தான் கிழக்கு சூரியன் உதைக்கும் திசை கிழக்கு சூரியன் மறையும் திசை மேற்கு சூரியனை நோக்கி நாம் நின்றால் வலக்கை பர்க்கம் தெற்கு இடக்கை பர்க்கம் வடக்கு முதுகு பக்கம் மேற்கு அப்படின்னு புரியறதில்லை ஆனால் சூரியன் இல்லைன்னா நமக்கு புரியறதில்லை சூரியன் வந்தவுடனே தசையை பற்றின பிரம எப்படி போகிறதோ அது இந்த அகங்கார மமக்காரத்தை பற்றின ஞானம் வந்தவுடனே அகங்கார மமகாரத்தினுடைய ஸ்வரூபம் புரிஞ்சு போயிடுது அந்த பிரம போயிடுறது நான் இது கிடையாதுன்னு நீங்கள் இப்படி என்ன பண்ணுங்க பிரம்ம ஜானம் ஏற்பட்ட உடனே அகங்கார மமக்காரத்துக்கு இருக்கிற சத்தியத்துவம் போய்விடுகிறது திக் பிரமம் யதா ஆத்ம விசாரம் பண்றதுனால ஏற்படுற ஜானமானது அகங்கார மமக்காரத்தை பாதிக்கிறது சூரிய உதயமானவுடன் திசை பிரமம் எப்படி போகிறதோ அப்படி தன்னை பற்றிய ஞானம் ஏற்பட்டவுடன் தன்னை பற்றிய பிரமை போகிறது அப்படி போட்டுக்கணும் தன்னை பற்றிய உண்மை அறிவை பெற்றவுடன் தன்னை பற்றிய பிரமை அறியாமை நீங்குகிறது நாளைக்கு பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமபத்யாப்த தேகாஜ தஷிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகருநீ